ஹரஹி ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா சிவானந்த லகரி பாஷ்யம் உரையாசிரியர் அண்ணா சுப்பிரமணியன் முதல் பதிப்பின் முகவுரை ஆதிசங்கரர் அருளிய சிவானந்த லகரி சிவஸ்தோத்திரங்களுள் தலை சிறந்தது அது ஓமை முதலிய எல்லா அலங்காரங்களுடன் கூடியதாயும் எளியதும் இனியதுமான சொற்களில் அமைந்ததாயும் ஞானிகளால் போற்றப்படுவதாயும் பலவித ரசங்களும் சீரிய குணங்களும் நிறைந்ததாயும் காவிய லட்சணங்கள் பொருந்தியதாயும் கவர்ச்சியான சொல்லடிகளை உடையதாயும் பிரகாஷிக்கும் அர்த்த தொடர்ச்சி உடையதாயும் எல்லா நலன்களையும் அளிக்க வல்லதாயும் விளங்குகிறது ஸ்லோகம் தொண்ணூற்றி பக்தி சாஸ்திரத்திற்கு லட்சண கிரந்தமாக இது அமைகின்றது நாரத பக்தி சூத்திரம் குணத்தை போற்றுவது ரூபத்தை தியானிப்பது பூஜை செய்வது இடைவிடாது நினைப்பது சேவை செய்வது நட்பு கொள்வது காதலால் கசிவது குழந்தையைப் போல் நேசிப்பது தன்னையே அர்ப்பணம் செய்வது தன்மயமாகிவிடுவது பிரிவாற்றாமை என ஒன்றே ஆகிய பக்தி பதினோரு வடிவாய் பரிணமிக்கும் என்று கூறுகிறது இந்நிலைகள் எல்லாம் சிவானந்த நகரியில் வர்ணிக்கப்பட்டுள்ளன காந்தத்தை ஊசியும் பிரியநாயகனை பதிவிரதா ஸ்திரீயின் மனமும் மரத்தை ஒரு கொடியும் சமுத்திரத்தை நதியும் எவ்வாறு நாடுகின்றனவோ அவ்வாறு மனதின் நாட்டம் இயற்கையாகவே இறைவனிடம் இருந்தால் அதுதான் பக்தி எனப்படும் ஸ்லோகம் அறுபத்தி ஒன்று இந்த பக்தி முக் குணங்களை கடந்தது வினாடிதோறும் வளர்வது இடைவிடாத தொடர்புடையது அனுபவத்தாலேயே உணரப்படுவது இப்படிப்பட்ட பக்தியால் குறைவதெல்லாம் நிறைவாகும் கண்ணப்பரின் மிதியடி சிவனுக்கு பரிசுத்தமான கூச்சம் போலும் வாயில் கொணர்ந்து கொப்பளித்த நீர் அபிஷேகமாகவும் ருச்சி பார்த்த இறைச்சி நைவேத்தியமாகவும் காட்டில் வசித்த வேடன் பக்தசிரேஷ்டனாகிறான் பக்தி எதைத்தான் செய்யாது என்கிறார் சங்கராச்சாரியார் நீ என்ன செய்கிறாய் எதை அர்ப்பணம் செய்கிறாய் என்பது கேள்வியன்று எந்த பாவனையுடன் செய்கிறாய் என்பதைத்தான் இறைவன் கவனிக்கிறான் அவன் வேண்டுவது உளங்கனிந்த அன்பேயன்றி நான் கொடுக்கும் உபகாரமும் காணிக்கையும் அல்ல சிவன் கையில் பொன் அவனுக்கு அடிமையாக குபேரனும் அவன் இருப்பிடத்தில் கற்பகமும் காமதேனுவும் சிந்தாமணியும் அவனுடைய சிரசில் புஷ்பம்போல் சந்திரனும் அவன் திருவடிகளில் எல்லா மங்களும் இருக்கையில் அவனிடம் இல்லாத எந்த பொருளை நாம் அவனுக்கு அளிக்க இயலும் ஸ்லோகம் இருபத்தி ஏழு மனதாகிற குரங்கை பக்தியெனும் கயிற்றால் கட்டி பிச்சாண்டி வேடத்தில் வரும் அவனிடம் கொடுப்போம் ஸ்லோகம் இருபது விஷய பற்றினால் அறிவு கெட்ட மனத்திற்கு பல உபமானங்கள் கூறப்படுகின்றன திருடன் இருபத்தி ரெண்டு கொடிய விலங்குகள் வாழும் காடு நாற்பத்ரெண்டு துர்வாசனை நிறைந்த பெட்டி எழுபத் நாலு கட்டாந்தரை எண்பது மதம் பிடித்த யானை தொண்ணூற்றி ஏழு இறைவனிடத்தில் அன்பு செய்ய முற்பட்டால் பாவியும் பரமனாகலாம் அறத்தினின்று நீங்கியவரும் அன்பு வழியில் கவரப்பட்டால் ஈடேறலாம் அறத்திற்கு மட்டும் துணை செய்வதன்று அன்பு மரத்திற்கும் அதுதான் துணை அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை குரல் அன்பினால் தீமை நீங்கி தூய்மை எய்திய மனத்திற்கும் பல பல உவமைகள் இந்நூலில் காணப்படுகின்றன இறைவன் தங்குதற்குரிய கூடாரம் இருபத்தொன்னு புண்ணியாக வாசன கலசம் முப்பத்தாறு நிர்மலமான ஆகாயம் 38 எட்டு கைவல்யநாதருடைய இராஜதானி முப்பத்தி பக்தி வயல் நாற்பது பஞ்சமுக ஈஸ்வரன் வாழும் குகை 44. நாலு திருவடி கூட்டில் உறையும் பக்ஷி 45. திருவடி மாளிகையில் விளையாடும் ஹம்சம் 46. நல்ல பூவும் பழமும் நிறைந்த தோட்டம் நாற்பத்தி ஏழு சாதக பக்ஷி ஐம்பத்தொம்போது இரத்தின பாதுகை 64. நாலு உயர்ந்த ஜாதி குதிரை எழுபத்தஞ்சு பதிவிரதை எழுபத்தி ஏழு சிறந்த கன்னிகை 84. பக்தி ஒரு சாதனம் என்றும் அதனால் அடையப்படுவது முக்தி என்றும் கூறாமல் பக்தியே முக்தி என்று சிவானந்த லகரி கூறுகிறது உன்னுடைய சேவையோ நமஸ்காரமோ ஸ்தோத்திரமோ பூஜையோ தியானமோ கதையை கேட்பதோ தரிசிப்பதோ போதாதா இதுவன்றி முக்தி என்பதுதான் என்ன ஸ்லோகம் முப்பத்தி மூணு சாரூபியம் முக்தி நிலை உன்னுடைய பூஜையிலும் சாமீபியம் பஜனை செய்வதிலும் சாலோக்கியம் பக்தர்களுடன் கூடியிருப்பதிலும் சாயுஜம் தியானத்திலும் இங்கேயே கிட்டிவிடுகிறது ஸ்லோகம் இருபத்தி எட்டு கொஞ்ச காலம் அர்ச்சனை கொஞ்ச காலம் வந்தனம் கொஞ்ச தியானம் சமாதி கொஞ்சம் சிவகதைகளை கேட்பது கொஞ்சம் தரிசனம் கொஞ்சம் துதி இப்படி மனதை சிவனிடம் அர்ப்பணம் செய்து எவன் சந்தோஷமாக வாழ்கிறானோ அவன் ஜீவன் முக்தன் இங்கு உடல் வாழும்போதே முக்தி எய்தியவன் ஸ்லோகம் எண்பத்தி ஒன்று கடவுள் உணர்வு பெற்றவர்கள் பாடிய பாட்டை நாம் பாடும்போது அவர்கள் இன்ற நிலைக்கு நம்மை அது தூக்கிவிடுகிறது காரணன் ஸ்வரூபன் கடல் தேடுவர் கண்ணிலாதவரந்தோ பூரணன் கடல் புகழ்பவர் மொழியினுட் பொலிந்திருந்தது தானே சிவானந்த லகரியை படிக்கும் தோறும் இறைவனுடைய திருவடிகளை தொட்ட இன்பம் தோன்றும் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று நாம் கூறலாம் நிர்குண பிரம்மத்தையும் அத்வைத ஞானத்தையும் சித்தாந்தம் செய்த ஆதிசங்கரர் இந்நூலை இயற்றி இருக்க மாட்டார் சங்கர பரம்பரையில் வந்த வேறு யாரோ ஒருவர் இயற்றி அவர் மேல் இயற்றி இருக்கலாம் என்பது சிலருடைய கருத்து ஆனால் ஆதிசங்கரர் ஷண்மத ஸ்தாபனம் செய்தார் என்பதும் அம்பிகை சிவன் விஷ்ணு கணபதி குமரன் முதலிய வடிவங்களில் தெய்வத்தை வழிபடுவதற்கு பல ஸ்தோத்ரங்களை செய்துள்ளார் என்பதும் மறுக்க முடியாத உண்மையாகும் சங்கர மடங்களில் வழி வழியே வந்த பீட்டாதிபதிகளும் இம்முறைகளையும் சிவானந்த நகரி சௌந்தர்ய நகரி முதலிய ஸ்தோத்திரங்களையும் ஐயப்பாட்டுக்கு இடமில்லாமல் ஆதிசங்கரருடையவைதான் என்று போற்றி வருகிறார்கள் சிவானந்த நகரிக்கும் அத்வைத சித்தாந்தத்திற்கும் யாதொரு முரண்பாடும் இல்லை என்பது அனுபவ சித்தம் மூன்று சம்ஸ்கிருதத்தில் அதிக பயிற்சி இல்லாதவர்களுக்கும் சிவானந்த நகரியின் சீரிய கருத்துக்களை தமிழில் விளக்குவதற்காக இந்நூல் வெளியிடப்படுகிறது மூலம் முதலில் நாகரை எழுத்திலும் அதனடியில் தமிழ் எழுத்திலும் அச்சிடப்பட்டிருப்பதுடன் பதவுரையும் வியாக்கியான குறிப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒப்பிட்டுப் படிப்பதற்கு உபயோகமாயிருக்கும் வகையில் உபனிஷதங்கள் பகவத்கீதை நாரத பக்தி சூத்திரம் தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் திருக்குறள் தாயுமானவர் பாடல் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உபதேச மொழிகள் முதலியவற்றினின்று மேற்கோள்களும் உவமைகளும் எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றன அச்சிடும்போது பிழை திருத்துவதில் உதவிய பிரம்மஸ்ரீ வழுத்தூர் ராஜகோபால சர்மா அவர்களுக்கும் அழகுபட அச்சிட்டு தந்த கபீர் அச்சு கூடத்தாருக்கும் இந்நூலை பயன்படுத்தி என் முயற்சியை சார்த்தகமாக்கும் அன்பர்களுக்கும் என் நன்றி உரித்தாகும் உரையாசிரியர் ஸ்ரீ ராமகிருஷ்ணமானவர் இல்லம் மயிலாப்பூர் குரோதி வருஷம் தை மாதம் பத்தாம் தேதி விவேகானந்த ஜெயந்தி இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி பதிப்பின் பதிப்புரை இரண்டற்ற அத்வைதத்தின் நிலை தன்னை பரமார்த்த வடிவாக காண்பதும் பக்தியின் நிலை தன்னை இறைவனின் பக்தனாக கருதி அந்த இறைவனுடன் பல்வேறு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வதும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதன்று ஆதிசங்கரர் எழுதியுள்ள நூல்களும் ஞானியின் அனுபவங்களும் அதற்குச் சான்று சௌந்தர்ய லகரியிலும் சிவானந்த லகரியிலும் இறைவனை தாயாகவும் தந்தையாகவும் எண்ணி பலவிதங்களில் போற்றியுள்ளார் ஒரு குழந்தை தனது தாய் தந்தையர்களிடம் எப்படி பிடிவாதம் பிடிக்குமோ அப்படி அவர் ஒரு குழந்தையாகவே ஆகி இறைவனிடம் பிடிவாதம் பிடிக்கிறார் திருவாசகத்தில் மாணிக்க போன்று சிவானந்த லகரியில் ஆச்சாரியார் சிவபெருமானிடம் பலவாறு பேசுகிறார் பக்தியின் விளக்கமாகத் திகழ்வது இந்த நூல் இந்த எளிய நூலை அண்ணா அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் வெளியிட்டிருந்தார் அந்த நூலை தற்போது கணினி பதிப்பில் வெளியிடுகிறோம் அப்படி வெளியிட அண்ணாவின் சீடர்கள் பலரும் உதவினர் அவர்கள் அனைவருக்கும் சிவபெருமானின் அருள் பூரணமாக விளங்கட்டும் என்று வேண்டிக் காளி பூஜை இருபத்தி ஏழு பத்து